பறவையா அது இந்த ஊர்ல தான் பிறந்ததா அந்த ரெண்டு பேரும் திருமணத்தை முடிக்கணும் மண்ணும் போல் நாவலர்வோன் மகிழ பங்கை பறவை தன்னை தந்தோம் இன்ன வகை நம் அறியார் அறியும் அறியும்படியே உரை செய்தனும் வென்றருளி பொன்னின் குறிவன் கரையன் விடையன் குருமார்கரியின் உரிவை கொனைவான் அண்ணும் நடையால் பறவைக்கு அணி ஆறு ஊரன்பால் மனம் எந்தருளை உடனே சொன்னேன் அது எல்லாம் சொன்னாங்கண்ணா பிடிஞ்சா கல்யாணம் புராக வத்தலை பார்க்குன்னா அந்த பறமணி உண்டு ஆமாம் எங்கள் காலம் ஆமாம் அது ஒரு பறமணி ஒன்று தெரியுங்களேன் பிடிஞ்சா கல்யாணம் குடரா வத்தலை இருக்குது அது மாதிரி எல்லாம் வெடிஞ்சா கல்யாணம் பிடிரா பார்க்குற மாதிரி அண்ணன் நடையால் பறவைக்கு அணி ஆறு அன்பால் மனம் எந்தருளை உடனே காத்திரி அதிகமாக கொடுத்துட்டாங்க நாலு கேட்ட வேலை வந்து நாலு காலையில் பெரிய மணிக்கு இன்னாருக்கும் இன்னாருக்கும் திருமணம் செய்வதால் அருள்மிகு அந்த உள்ளாக உறுதி செய்தவண்டும் அத்திருமணம் திரு ஆறுகளை இருப்பதால் தாங்கள் தங்கள் சுற்றுமற்றும் கூட வந்திருந்தால் நம்ம வாழ்க்கைகளை எழுது எப்படி வாழ்க்கை நாமல்லாம் பார்த்தீங்கன்னா வேணாமா அதனால் அதை பார்த்தீங்க பார்த்தியா காமத்துயிரில் காமத்துயிரில் கவல்வானெங்கில் கரையில் இருளும் தங்குள் வடிவோம் யாமத் இருளும் புலர பாருங்க கேட்கல இந்த பொழுது விடிஞ்சுனா பொழுது விழுந்தது அவங்க மனசில் இருக்கிற துன்பமும் விழுந்தது பொழுது முடிஞ்சது இரு ரெண்டும் விழுந்து விடுத்துங்க ஆமாம் இருளை புலர கதிரும் எது எது காலையில் வந்து அரியார் கூடி கேமத் துணையாம் அவர் பெயர் அருமையாம் தொழுது திருநாவலூர் மயில தாமக் குடலால் பறவை வதவி தரு தருநீர்மையினால் நிகழ்ச்சிதான் அவ்வளவுதான் விடிஞ்சா கழியாம காலை அஞ்சரை மணி ஆறு மணி ஆச்சு முன்னே ரெண்டு பேரும் சொல்லிவிட்டாங்க ரெண்டு பேரும் அருமையாக அலங்காரம் தான் பண்ணிட்டாங்க பண்ண உடனே திருமணம் தென்னாவலூர் மரபண்ணன் தேவர் விரான் திருவருளால் காலையில கல்யாணம் வந்தது அந்த உடனே எல்லாத்தையும் அருமையாக சாப்பாடுலாம் போட்டாங்க அதெல்லாம் நம்ம நடத்தவங்க சொல்லிக்கணும் சரிங்களா போட்டாங்க அப்புறம் அன்று முதல் ரெண்டு பேருமே சேர்ந்து அருமையாக இருந்தாங்க யாரு பறவையாரும் சுந்தரரும் தன்னை ஆளுடைய பிரான் பரணார விந்தமலர் தென்னியிலும் சிந்தையிலும் அளவிற்கு திருப்பதியும் பன்னிரபல் தொடை மாறி பதசாட்சி பறவையனும் மின்னடையால் உடன்கூடி விளையாடி செல்கின்றார் அவ்வளவுதான் இதுக்கு முன்னெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தான் மட்டும் வந்து வணங்குவார் அந்த பழையார் மட்டும் வணங்குவாங்க இப்போ இரண்டு பேருமே வந்து ஏன் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தவை இருந்த ஆனால் எப்படி பெண்ணி இருக்காரோ அது இந்த சுந்தரரும் பெண்ணின் நல்ல ஆளோடு இருக்கிறேன் குறவையாக இருக்கலாம் என்ன என்ன பார்த்து ஆமாம் மாதுடன் கூட வைகை மாளிகை மருந்து தோலை போதலர் வாபி மாடு செய்ண்டின் குடையோர் செற்றி சீதளம் தரளப்பந்த தெடுந்தது சில இந்து தங்கள் நாதர் பூங்க கோயில் நம்பி கும்பிடும் வெறுப்பால் நம்பி ஒரு நாள் அப்படின்னு சரி மறுநாள் காலையில் இந்த மாதிரிலாம் திருமணம் ஆகிட்டு அந்த பிறகு நம்முடைய ஒரு நாள் நம்ம போய் நம்முடைய நம்பி ஆடவர் போய் கோவிலுக்கு போடலாம் அது போக அங்க த அந்த தமிழர் போட்டு மணிகளர் ஆடை சாற்றி சந்தன தலையோய்ந்த குங்குமக்களை சாட்சி சுந்தர சுதியம் சாத்தி சுருமணி கலங்கள் சாட்சி இந்திர திருவன் மேலாம் எளிமிக வழங்கி தோன்ற கையெனில் பணிபுர் கோலம் இப்போ எப்படி இருக்கார்னாரு மாப்பிள்ளை ஆட்டா தான் சுங்கர் சுங்கர் சிவாச்சாரியார் மாப்பிள்ளை ஆட்டம் எப்படி இருக்குதுதான் அப்போ அந்தர தமிழை போட்டு அவனிகிட்டு ஆடி காட்சி பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த பஞ்சவச்சம் கட்டிருக்கிற பேசியது ஜெர்க போட்டிருக்கிறது அப்போவே அந்த காலத்துலேயே மூட்டை ரெண்டு ரூபா விற்கிற காலத்திலேயே ரெண்டாயிரம் ரூபாய் நேரில் போட்டுருக்கிறது பெரியதான் அதெல்லாம் அவங்களாம் இந்த நன்மேற்கிறேன் நல்ல அகலமான கரை சுவப்பு கரையே இது இருக்கும் அது எடுத்து நேரம் போட்டுட்டாங்க அதுங்க பஞ்சபட்சம் கேட்டு போனால் அடாரா சுந்தர சுந்தராகவே இருக்காங்க என்ன பார்த்து நூற்றி எண்பத்தி நாலு அதான் ஆமாம் இந்திய தேவின் மேலாம் எது மிக விலங்கி தோன்ற கையெனில் புனைவர் கோலும் கையில் வருச்சு பாருங்க அப்பர் சுவாமிகளுக்கு உழவாட தொண்டம் செய்கிறதுக்கு அந்த இது தான் இருக்கும் தான் இருக்கும் சம்பந்தருக்கு கையில் தாளம் தான் இருக்கும் அப்பர் சாமியிருக்கு அந்த உழவாரப்படை இருக்கும் சுந்தரருக்கு என்ன இருக்குன்னாரு சரிங்களா நீங்கள் நாளைக்கு வந்து சுந்தரம்லாம் நம்ம பிரதிஷ்டை பண்ணோம்னா செய்யணும்ல அது மாதிரி எப்படி என்ன இருக்குமா கையெனில் கையெனில் கையெனில் புனை பொற்கோடும் அப்படியான ஒரு ஒரு பொ பொன் குச்சி வாக்கிங் குச்சி அதுவா அதை குச்சி பூண்டிட்டு இருக்காரு சரிங்களா காதினில் இலங்கு தோடும் மெய்யினில் துவலும் நூலும் ஏன்னா சிவாச்சாரியார் பிள்ளை அல்லவா அதனால மார்வில் போணும் நெற்றியில் நீரும் ஐயனி கழகிராமியன் தாயிரை மகளிர் போற்ற சைவமை தெரியும் கோலம் கலைப்பொயில் இணைத்தார் அங்கேயே பார்த்தா அனுப்ப தெருவில் போனார்னா அப்படியே அழகு தொட்டுமா சிந்தொருள்னாலே அழகும்தானே இருக்கான் அதனால் நாவல் ஊர் வந்த சைவ நற்றவர் கடிதே என்றும் மேவலர் குரங்கள் செற்ற விடையவர்க்கு அன்பை என்றும் காவில் சீர் பெருமை யார் ஊர் மறையவர் தலைவ என்றும் மேவினை ரெண்டு பாலும் வேறு வேறு ஆயம் போற்ற எல்லாம் அவர் போனார்னா ரெண்டு பக்கமும் எல்லாம் அறிவர்களெல்லாம் வாழ்க வாழ்க்கு சொல்லி சொல்லுவாங்களாம் இல்லை என்ன சொல்லுவாங்களா சைவக் கடிதே சைவ சைவ சைவத்திற்கு செய்ய விடையவர்க்கு அன்ப உங்கள் பெருமானுக்கு அன்பனாக இருக்கிறவரே மறையவர் தலைவர் இந்த ஊர் சிவாச்சாரியாரர்களுக்கெல்லாம் நீ தலைவனாயிருக்கிற பெருமானி என்றெல்லாம் சொல்ல கை கிடா குரங்கு கோடி சிவல்குரு சிவல் கவுதா அடி பற்றி பக்கம் முன் போதுவார்கள் பயிர்மொழி பயிற்சி செல்ல மிக்க பூ பிறகை கொள்வோர் விரை அடைப்பை சூழ மைக்கரும் கண்ணினார்கள் மருக நீல் அருகில் வந்தார் அருமை அருமை பக்கத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஒரு சிறப்பான திருமணம் நடந்ததுனால அங்க இருக்கிற கோழி விளையாட்டு குரங்கு விளையாட்டு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு ஏன்னா அந்த அந்த இன்பமாக இருக்குது அந்த மகிழ்ச்சியான கல்யாண அமைப்பு முடியலாம் கவுதாரி பற்றி பங்கமனும் பயில் மொழி பயிற்சி செல்ல மிக்க பூம்படுகைக்குள்வோர் விரை அடைத்தையோர் சூட பக்கத்தில் அருமையாக அந்த வெத்தில் பார்க்க கையிருக்க அதை வந்து தானாக எடுத்துக்க மாட்டாங்க என்ன என்னென்னு கேட்டால் ஒருத்தர் கூட எடுத்துக்கிடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த வெத்தில பார்த்து சின்ன வந்து கிடையாது ஆமாம் இன்னொன்று ஆமாம் ஆமாம் செல்ல பார்த்து சொன்னால் கூட சரி அது பொதுவாக நல்லது உடம்புக்கு நல்லதுமானது ஒவ்வொரு நாளும் கூட நல்லா நம்ம சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கு சொன்னால் கூட போட்டுக்கிட்டோம்னா உடனே செறிக்கும் செறிக்கும் இந்த இந்த லேசாக அந்த மாதிரி வந்து தொண்டை அல்லது நீர் கொண்டு தான் கூட அதெல்லாம் அடக்கம் தெரியும் வெத்தலை பாக்கு சொன்னால் போது அது அந்த மூன்று ரோடு எடுத்துருந்தோம் முப்பது ரோடே தான் நமக்கு அதுக்கு மேலே போகலாமா அதனால மூன்று தான் நாலாவது போகிறேன் எனவே எந்த எந்த பாட்டு எம்பத்தி கேட்டு எட்டு குளங்கள பரவி பண்ணி பொதுவார் சென்றுகோர இளங்கொழி வளையப் பொற்றோல் இடை இடை மலிந்து பெயல் நலங்கிழர் நீருசூள் நான் வரை முனிவரோடும் அலங்கலம் தோதினா தோதினான் வந்து அனைந்தனன் அண்ணல் கோயில் எல்லாம் எல்லா வந்து அந்த திருக்கோயிலுக்கு வருவாங்களாம் கண்ணுதல் கோயில் தேவா திரியனாம் காவலந்து விண்ணவ ஒழியவன்மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணினார் எந்தபோதில் இவற்றையான் அடியேனாக பண்ணுனால் என்னால் என்று பரமர் தரால் பரவி சென்றார் அப்படி தேவாசிரி மண்டபத்தில் தான் அதுக்கும் போது தான் ஏன்னா அப்போ இந்த சில்லை வாழ் அந்தனர்கள்லாம் இது என்ன வேணும் இல்லை இல்லை அந்த தே அடியுரெல்லாம் அப்படியே போனான் போனால் இவருக்கு என்ன பண்ணுவான் இந்த மாதிரி நல்ல பெருமானுக்கு அடி உரையாக இருக்கிறவங்களுக்குலாம் நாம் அடிவனாக வந்துருக்கிறது புரியே அந்த திருமணங்கிறது அந்த அந்த ஊருக்கு ஒரு நாள் அந்த அணிந்ததை கமலனியை கைலாயத்தில் பார்த்ததுனால அந்த கூட்டம் இங்கே மாதிரி காவன்னா தானா இல்லைன்னா அதெல்லாம் தீக்க பண்டிகை கடை கூட்ட அப்படி நடந்தது அவ்வளோதான் ஆனால் இனி அவர் என்னன்னு கேட்டார் அது உண்மையான இவர்களை எத்தனை வயசில் வீடு பதினெட்டு கல்யாணம் எப்பா பதினாறு ரெண்டு ஆண்டு தான் மனைவியோட அதில் இவர் எங்கே இருந்தார் திருவாரூர்ல இருந்தார் திருவாரூர்ல இருந்தது கொஞ்ச நாள் அங்கே இங்கேயும் நிறைய ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து சென்று வந்து அல்லவா பாடும் பனியே பணியாக ஆரம்புவா அப்படின்னு அதனால் அந்த மனைவரோடு இருந்ததுங்கிறது என்னன்னு கேட்டால் மிகச் சில நாளாக இருக்கும் ஊட்டி சில நாள் அதனால தேவாசிரி மண்டபத்தில் அந்த அறிவர்களை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோன்றிட்டான் இப்பெல்லாம் இந்த மண்டபத்தில் இருந்து பெருமானுக்கு அடிமை செய் அறிந்து கொண்டு செய்கிறார்களே இவர்களுக்கு நான் எப்போ அரிய நாளாகவே என்ற ஒரு எண்ணம் என்று தான் இருக்கு அப்போதான் அரியவருக்கு அறியனாளேன் என்னும் ஆதரவு கூட கொடிநடும் கொற்றவாயில் பனிந்துகை குவித்து பூக்கார் கறிவுள் பூங்கொண்டய்தார் அவருக்கு எதிர்கான காற்றும் படி எதை நின்று விற்க பாதங்கள் பனிந்து பூண்டு அது உள்ளே போனாரா போன உடனே அது போகும்போதே பெருமானும் அடி நிற்கிறாராம் அது இவருக்கு கையில் யாருக்கு சுந்தரம் வந்தெருந்து மாமரை வந்து பூண்டு அன்பர் சிந்தையான தாமரில் தன் பெரும்பாரம் ஆனந்தம் தன்மது எந்த ரத்தம் அடிக்கின்றன அப்படி அப்படி அப்படியே நிற்கிறாராம் பெருமான் இவருக்கு இவருக்கு காட்டு ஊடுறா அப்போ இவருடைய மனசில் அப்படியே அந்த தோன்றுலாம் என்ன தோன்றுது இவர் சண்டத்தை மாற்ற நடக்காங்க ஏன் பெருமானுக்கு மந்தேரும் தீர் மாமரை வண்டு தூண்டு அந்த திண்டையால் அந்த செந்தாமரை இந்த வேதங்கள் இடையிடாது ஓதுவாங்காம் அந்த ஓதும்போது ஒலி ஏற்படுமா எனவே அந்த மறைங்கிற வண்டு வாயிலிருந்தே ஒலி சீட்டுணும் அது என்ன போடுது மறை ஓகுதல்னு அர்த்தம் வந்து தான் அப்படி வச்ச நண்பேரும் பரம் ஆனந்த நன்மது எந்த இரத்தும் அழித்ததே நின்றன அந்த பெருமான என்ன என்ன நம்முடைய கைலாயத்தில் பெருமான் இரவில் படுத்திருக்கும்போது நம்முடைய உயர்மையார் என்ன பண்ணுவாங்க அவர் காலை அப்படியே பிடிச்சி விடுவாங்க பிடிச்சி விடுவாங்க அதனால் அவர் அவங்க கைப்படாக கைப்பட அந்த காலானது இந்த மேலும் சுகந்திருக்கும் அங்கே தான் சோப்பாக இருக்கணும் அதான் மாமர சபரலட்சுந்தன் நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன இந்த பெருமானனுடைய திருவடி யாரெல்லாம் நினைக்கிறார்கள் அவருடைய உள்ளத்தில் அந்த திருவடி தோங்கும் வேதி ஆதவர் தம்மை வேதிப்பனை யாரெல்லாம் கொஞ்சம் அந்த பிணக்கு கிணக்கு இருந்தனா கூட அவங்களெல்லாம் கைப்படுத்தி நல்ல முடியாது தெரியணும் சோதி ஆகியும் தொரியும் சொதியை குடிக்க இருக்கணும் ஆதி மாலையன் காணா அழகிய எல்லாம் தெரியும் காண முடியாத தெரியுங்கள் வேத ஆராயணம் மேற்கொண்டிருந்தனே வேதங்கள்னு சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் வேதையே என்ற பீடை போர் தாண்டனே ஏதோ நான் செய்யோ தவறுகள் எல்லாம் கூட திருமான் மன்னிச்சுருக்காங்க ஏதமானவை தீர்க்கை இசைந்தன உதநாதனின் குண்டிகம் இப்படி எல்லாம் பெருமான் திருவடியை ஏற்றினாராம் உன்னுடைய சுந்தரன் இன்னவார் எத்தனை ஏறு தேவதனால் தானும் அந்நிலை அவர்தான் வேண்டும் அதனையே அருட வேண்டி மண்ணு அவர்கள் தங்கள் பெருமை அருளி இந்த அறிவுரலுக்கெல்லாம் நான் என்றைக்கு அடிவனாகுவோங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இதெல்லாம் செய்வார் செஞ்சதுனால எப்பா அந்த அறிவுரலுக்கெல்லாம் அடிவனாக இருப்பாள் என்று சொல்லி அந்த அறிவுரல் பெருமையை பெருமானே சொல்கிறாராம் பெருமானே சொல்கிறாராம் பாருங்க தன் மீடு இருக்கிற அடிவருடைய பெருமைகள் பெருமானே சொல்கிறாராம் பெருமையால் தம்மை ஒப்பார் இந்த அடிவர்களுக்கு எதேன்னு ஒப்புமை சொல்லணும்னு சொன்னால் வேறு யாரையும் ஒன்று சொல்ல முடியாது அவர்களுக்கு அவர்கள் தான் ஓமை அவள் அப்படிப்பட்ட வேறு யாரையும் அவங்க அவங்க சொல்லி என்னார் போல் என்று சொல்ல முடியாது பேனலால் எம்மை பெற்றார் கிடையாடா சிந்தனை என்னை இருப்பாங்க அதனால நான் அவங்க உள்ளத்திலேயே இருக்கேன் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் உரிமைன்னு என்ன அந்த மனத்தை அந்த பெருமான் திருவடியிலேயே வைத்திருக்கிற அந்த உரிமை அந்த அது அந்த அந்த திருவடியிலேயே அவங்க மனம் இருக்கும் அதனால் இந்த உலகையே கூட அவங்க வெல்வாரலாம் ஊன மேல் ஒன்றும் இல்லார் எந்த விதத்தையும் வராது அருமையாம் நிலையில் நின்றார் அவங்க செயற்கைய செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மிகக்கும்படியாக இருக்கும் அன்பின் இன்பம் பெருமானுக்கு அன்பு செய்து செய்து அதனால் இந்தவார்களாம் இருமையும் கடந்து நின்றார் ஒரு காலையிலே இவங்க இந்த இன்மை மருமையும் சேர்ந்த ரெண்டையும் கடந்து வீடு பேர்த்தே அடைவார்கள் இவரை நீ அடைவா என்று அறிவுடைய கருதி பெருமானே சொல்லி இவரை நீ அடைவ என்று யாரு காட்டினாராம் சுந்தர காட்டினாராம் நாதனாரி செய்ய நம்பி நான் நீங்கு ஏதன் நெறியை பெற்றேன் என்பதில் வணங்கி போற்ற ஆதியா நீதியார் அவர்கள் தம்மை பணிந்து நீ எறி நெறி சொல்மாளை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படியானா அந்த அடியாரர்களுக்கு வணக்கத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரான் யாரு பெருமானே சொல்லுப்பான்னு சொன்னாரான் சொன்னதுனால தன்னை யாருடைய நாதன் தானொள் செய்ய கேட்டு பெண்ணி யார் வணங்கி நின்ற பெருமணி பாடினாரர் இன்ன இன்ன பண்பென்று ஏற்றுகிறேன் அதற்கு யான் ஆர் திருமானி அறியவருடைய பெருமையை பாடுங்கள் பாடு எனக்கு ஆணைப்பீங்களே அவங்க பெருமையை நான் அறிய முடியாது செய்யாது இங்குதான் அது சொல்லுவான் பண்ணு மாபா பாலை பாடும் பரிசன கல்வி செய்ய எப்படி நான் பாடுவேன் சொன்ன உடனே அவரே அறிய வைத்துக் யாரே பெருமாள் தொன்ன தொல்லைமால் வரை வரை பயின்ற தூயாசன் திருப்பானன் அல்லல் தீர்த்து உலகுய்ய மலகழித்த திருவாக்கால் இல்லை வாழ் அந்த நடனம் அடியார்க்கும் அடியேன் எல்லை இன்மன் புகழாரை எடுத்து சிப்பாய் முடியாத ஆகிய அந்த முதல் வரி யாருடையதுன்னு கேட்டா பெருமானுடைய திருவாக்கள் அப்போ அந்த பத்து பாட்டிலையும் அந்த முதல் வரி மட்டும் பெருமானுடைய திருவாக்கள் வந்து மற்றதெல்லாம் அடியார் அம நீதி அடியேன் என்று பின்னே பாடுவதெல்லாம் இவர் வாக்கு அந்த சில்லைவாரன் நடந்தும் அடியேன் அடியார்க்கடியேங்கிறது மட்டும் பெருமாள் எடுத்துக் கொடுத்த அருமையான திருவார்க்க அந்த மண்ணு தீர்வயலாறு மன்னரை வந்தொண்டர் தென்னியூரை அடிவணிங்கி திருவுருமேல் கொள்போதும் முன்னமால் அயனடியா முதல்வர் தான் எதன் தருள அந்நிலைமை கண்டறியவர் பால் சார்வதற்கு அணுகின்றார் அப்படியே அந்த திருத்தொந்த பதிவன் பார்வதற்கு நெருங்குறாராம் தூரத்தே திருக்கூட்டம் பல முறையால் அந்த அடியார் கூட்டம் பார்க்கிறான் பார்த்தவங்க இங்கே இருந்துபடி அந்த நான் இந்த இடத்திலிருந்தே வணங்குகிறாராம் தனி சில தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்தி மின் அறியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அறியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொந்த தொகுப்பதியம் அருள் செய்தார் அதனால் அப்போ தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிள்ளை வாழ்ந்தனர் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்தவங்க அடுத்து திருநிலக்கண்டத்துக்குவனா தனியடியார் இல்லையை என்னால் ஏற்பகையா தனியார் சிலையாண்டன் குடிமாரல் தனியடியார் வெல்லு மாமைய வல்லமைப்போடு தனியடி ஆகியே தனியார் பின்னால்தான் தொகையடியார் இங்கே பத்தராய் எல்லா அர்த்தமணி படமணியை பாடுவார் எல்லா அங்கெல்லாம் தொகையடியார் பலருக்கும் சேர்த்து வணக்கம் செய்வது தொகையடியார் தனித்தனியாக சொல்வது தனியடியார் எனவே தனியடியாருக்கும் தொகையடியாருக்குமாக அந்த ஆரம்பப்பாடவில்லை இன்னால அவர் சொல்ல மையாடு திருத்தொண்ட தொகைப்பதியும் அறு செய்வார் நம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை திருத்தொண்ட தொகையான இத்திருப்பதியும் கும்பர் திரான் தானும் உலகேற்ற எம்பெருமான் வந்தொன்றை பாடி அவர் எதிர் பணிந்தார் அந்த பதினோரு பாட்டையும் பாடி அப்பெருமானை பணிந்தாராம் அவர்களை எல்லாம் பணி தரான் கும்பநாயகரடியார் பெருவுயில அமைத தம்பி ராம் தொடரவர் தான் முடிந்த தன்முறையே எம்பிரான் தமிழர்கள் உறுகின்றேன் சரி இப்போ நான் எப்படி இந்த வரலாற்றை சொல்ல போறேன்னு கேட்டால் எப்படி திருத்தொண்ட தொகையில அவர் எடுத்து சொன்னாரோ அந்த முறையில தான் அடியேன் சொல்லப் போகிறேன் யாரு ஜெயிக்கலாம் எனக்கு என்னதோ இந்த அதிகாரம் எனக்கு என்ன அவர் எப்படி திருத்தொண்ட தொகை பாடினாரோ அதன்படியே அடியேன் என்ன செய்யறேன் வரலாற்றை சொல்லப்போ அது தொகை வகை நம்பியாண்டார் நம்பிகள் ஒவ்வொரு பாட்டு விதமாக நடித்த வகை விரிவாக இது மாதிரி இந்த தொகை வகை விரி என்று அமைக்கிற அமைந்தது என்றால் ஏதோ நான் சைவம் செய்த புண்ணியம் திருவருமானம் கொடுத்த அருள் அதுதான் இந்த நாயன்மாரினுடைய திருவுடிகள் எல்லாம் கொடுத்த அருள் என்ற இது மாதிரி ஒரு நூல் அமையல நான் நல்லா இருக்கும் ஏதோ நம்ம தென்னீர் ஆ அப்புறம் நான் அடுத்த பாடலாம் எது இது திரு திருத்தொண்டுப்பகுதி இல்லைங்களா இங்கே நிறுத்தலாமா இங்கே இங்கே இங்கே வலியில் மேலே போகும் இது வந்து இந்த பதினோரு பாட்டும் ரொம்ப அருமையான பாடல் இல்லைங்களா ஆமாம் இனி அப்படியானால் முதல் முதல் பாட்டு யாருக்கு என்றால் பிள்ளைவாளந்தன நீங்கள் வரலாறு இப்ப தில்லைவாழ் திருத்தொண்டே சில்லைவாழ் அந்தனவன் அரியாற்றம் அறியும் திருநீகலை கண்டத்து தேவனார் கறியும் இல்லையே எண்ணாத இயற்கைக்கு அறியும் சிலையாந்தன் திருமாறன் அடியாற்றம் அறியும் வெல்லுமா மிகவல்ல மெய் பொருள் கழியும் பெரிபடுச்சோர் குண்டையார் திறன் நீண்ட கழியும் அள்ளிவன் முல்லை நீதி கறியும் ஆறு உடன் ஏழு அடியாது முதல் பாட்டு முதல் பாட்டுங்களா அப்போ ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பேர் இருக்கும் அல்லது ஆறு பேர் இருக்கும் எனவே இந்த பதிவிறப்பு முதல் பாட்டில் ஏழு பேர் இந்த ஏழும் சேர்ந்து ஒரு சருக்கம் சருக்கம் பிள்ளை வாழந்தன சருக்கம் அப்படின்ட்டாங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைப்பையோ ஒரு முறையோ அமைந்திருக்கிறது ஒரே ஒரு முடிவு தான் இருக்கும் சரி பாருங்க நல்லா தம்பர் அங்கே பாலகாண்டம்னு வச்சு தந்தியெல்லாம் பிறந்த வந்தேன் அப்புறம் அடுத்தது பாலகாண்ட கிட்ட என்ன அயோத்தியா காண்டம் சொல்லிங்களா வந்து பையன் தான் பிறகு என் பையன் அரசுக்கு வரணும்னு கேட்டது என்ன வந்து மாறுமைய காண்டம் விஷிந்தா காண்டம் சொல்லுங்கள் யுத்த முடிச்சு அவர் தம்பர் அப்படி போனேன் அவர் அவருடைய ஏற்பாண்ட மாதிரி எனக்கு நம்ம இங்கே தெரியலானதுக்கு இதுக்கு அதிகமாக பேசப்பட்டேன் அமைப்பாங்க சில்லைவாழ் அந்த அது ஆற்றம் அறிவுங்க சில்லைவாழ் அந்த ஏதாவது இப்போ இருக்கிற அந்த வழிபாடு செய்கிறாங்களே அவங்க தான் சில்லை வாழ்ந்தனே தெரியும் இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இன்றைக்கும் அந்த நம்ம சில்லையில் இருக்கிற அந்த வழிபாடு செய்கிறாங்களே அவங்க தான் சில்லை வாழங்க அதாவது பீச்சவர்னு சொல்கிறேன் பீச்சைங்களா அவங்க வந்து இன்னைக்கும் அந்த இனத்துக்குள்ள தான் கல்யாணம் வேறு என்னன்னு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி ஆமாம் அல்ல ஏன்னு கேளுங்க அந்த ஜிசியலோகத்திற்கு வந்து வேற எங்கேயாவது வேலை தரேன்னா அதை வந்துடறேங்க ஆமாம் எந்த யார் கோவில் வேலை தராங்க அதனால் வந்துடுறேன் அதான் பறந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அந்த அந்த வீட்டில் ஒரு அமைப்பில் அந்த நிற ஆனால் நடராஜா நடராஜன் ராஜன் அந்த நடராஜாவாக இருந்தாலும் சொல்லுவாங்க அப்புறம் ஒரு அமைப்பு சரியாக மூணு நாற்பதுக்கு போனீங்கன்னா அந்த கூத்தப்பெருமான் அப்படி திறந்து விட்டு தரிசனம் தருவார் மூணு நாற்பது அது ஒரு பாதம் மூணு நாற்பது இல்லை இல்லை நாலு நாற்பது நாலு நாற்பது ஆமாம் நாலு நாற்பது நீங்கள் இங்கே இந்த பிறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தி சம்மந்தி யாரு பெருமாள் கோந்தராஜ் பெருமாள் அது அப்போ திறக்க மாட்டாங்க அவங்க அஞ்சு மணி வந்து திறப்பாங்க அதனால நம்ம இதை வழிபாடு அப்படி வளமாலலாம் வந்துக்கிட்டு தான் நமக்கு சொன்னால் அப்புறம் தான் அவரை சம்மந்தியை வழிபடலாம் சம்பந்தி ஒருவர் வழிடுத்துக்குது அந்த பூஜை இதெல்லாம் பார்க்கணும் பண்ணியா ஆரம்பிதான் ஆர்மணி தான் வழிபாடாகும் சிவம் ஆனால் ஒன்று அங்கே அவங்க கிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது இன்றைக்கும் பரவாயில்லை இதெல்லாம் நடராஜா நடராஜா எங்களை எதையும் சொன்னோம்னா கூட ஏதோ நடராஜா இருப்பாருங்க அதாங்க நமக்கு அப்படின்னு அவன் சொல்லுவாங்க அது ஆதி ஆகி நாடு உம் ஆகி ஆளா ஆளாகும் ஆகி ாய் உணர் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி தேவியாயேகமாயி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் திருள்ள பொது போற்றி போற்றி அதெல்லாம் பாட்டில் அப்படியே கண்டு பாடிங்க ஆரியாய் உலகத்திற்கெல்லாம் தோற்றம் ஆறு போற்றியன் வாழ் முதலாகிய பொருளினார் வாழ் முதலினர் தான் நமக்கெல்லாம் ஆதியாக இருக்கும் முதல் முதலாக இருப்பார் நடுவும் ஆகி அப்படி ஆதியாக இருந்தவர் இப்போ நாம் வாழ் நடத்துகின்ற பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் எங்கே அனுப்பி இருக்கிறார் நடுவும் ஆளவிலா ஆளாவும் ஆகி என்ன அளவிலான்னாலும் நமக்கெல்லாம் ஒரு எல்லை எந்த ஒன்றுக்கும் இப்போ பேசுகிறதுனா கூட ஒரு எல்லை தான் இருக்குது சரிங்களா வாழ்வதுனா கூட ஒரு எல்லை தான் அது மேலே வாழ முடியாது சரிங்களா அது மாதிரி பொருள் ஏற்றுவதுன்னா ஒரு எல்லை இருக்கும் அவ்வளோதான் மாற்ற முடியாது அப்படி ஆனால் பெருமாள் ஆளகிராழவும் எந்த ஒன்றும் நம்மால் அழைக்க முடியாத பெருமை ஆளகிராழவு மாயீ சோதியாய் சொல்லிணா ஒளி அருமையாக ஒளி பொருந்தியா அந்த தோட்டத்தை உணர்வும்ி இப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்று அந்த உணர்ச்சி எப்போ வருது அந்த பெருமான் உளிர்ந்த உணர்த்தத்தான் வருது இல்லைன்னா சிவம்பரமே போனாலும் அரைக்கடுவே தொழில் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு பூடி திண்டுட்டு வந்துருவோம் ஆகவே பூடிக்கு மிக்கியத்துவம் சாமி கிமிச்சியத்துலாம் அதெல்லாம் அதுக்கு வந்து பெருமானுடைய அந்த அருள் இருக்கணும் எனவே நாளாவீரா ஆளாகும் தோதியாய் ஒளியாக நம்முடைய உள்ளத்தில் இருப்பாராம் ஊனர் உம்மாக நாம் நினைக்கிற உணர்ச்சியாகவும் இருப்பாராம் தோண்டிய போர் ஒழுமாக உலகத்தில் தோன்ற பொருளெல்லாம் என்னது அப்படியே பெருமானா காட்டியிருக்கார் தாய்மானார் தான் எங்கும் ஒரு நீக்கமரம் நிற்கின்ற படிபூரனான அதுதான் தாய் மாணவர் எங்கும் நீக்கமரை எங்கே இல்லை ஒரு காலத்தில் தாய்மான் தொடர்ந்து போனோம் அப்படி இருந்தேன் எங்க நம்ம இந்த மடத்தில் வேதாந்த மடத்தில் சொந்த படகு வந்து நூலாளுங்க எழுதி எழுதி வச்சுருக்காங்க தைச்சிதான் தைக்கணும் தாய் மாநாடு எனவே உணர்வுமாகி தோண்டிய பொருளுமாகி தேதியாயகமாகி தேதியானா வேறுபடாத என்றைக்கும் வேறுபடாத ஒன்றாக இருக்காங்க இப்போ நாமெல்லாம் அப்படின்னு பிரிக்க முடியாது இப்போ தேதி இப்போ நாம் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறது எப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறன்னா திரும்ப ஆனால் பெருமான் எப்படின்னு கேட்டால் தேவிய எந்த அறிவர் உள்ளத்திலும் என்றைக்கு மாறாமல் இருந்து கொண்டு இருப்பார் வேறுபடாத ஒன்றாகவே இருப்பார் எப்படி இருப்பார் பெண்ணாக இருந்தால் பெண்ணாகவும் இருப்பார் ஆனாயிருந்தா ஆனாகவும் இருப்பார் பெண்ணுமாய் ஆணுமாயி போதியா நிற்கும் இல்லை திருநறம் இல்லை பொது நரம் அந்த நடனம் இருக்குது அது ஒரு கையில் என்ன இருக்குது உடுப்பு ஒரு கையில் என்ன இருக்குது நெருப்பு ஒரு கையில் என்ன மறுக்கு அப்படி தூக்கி இருக்குது இன்னொரு கையில் என்ன காலில் என்ன அப்படி ஒருத்தரை வச்சு அமைச்சி இருக்குது சரிங்களா அப்படிங்க அதனால் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது சரிங்களா அது என்னது அப்படிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் போதியா நிற்கும் நமக்கு போதிக்குது என்ன போதிக்குது என்ன கண்டுபிடித்துது இங்கே இருக்குது சித்தாந்தத்தில் தான் இருக்குது உண்மை விளக்கத்தில் இருக்கு என்ன இருக்குது மாயை தனி உதறி வல்வினையை சுற்று மலம் தாய அமைத்து அப்புறம் அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரியில் ஆன்மாவை தான் அடுத்தல் தான் பரதம் தான் இந்த மாதிரி சித்தான் சாத்தியத்தில் உண்மை பெருமாவனுடைய தொழிலுக்குடி அப்போ எப்படியோ உடுக்கடிக்கு உதறார எதுவுதாரனால இந்த ஆன்மாக்கள் ஆகிய நம்ம இடத்துல இருக்கிற மாயைங்கிற மழை இருக்குது பாருங்க இதெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு சொல்லலாம் சொல்லலாம் சொல்லுறான் தரையிறப்பேன் என்று சொல்லி மாயை தனி ஊதரி நம்ம செய்திருக்கிற வல்வீதி வினை இருக்குது அதுவாண்டு வினை அதில் என்னால் நெருப்பு வச்சிருக்காரு அது இந்த உயிர்கள் செய்திருக்கிற இந்த ஒரே செய்கிற எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் யோனி தேவங்களும் இருக்கிற வினி இருக்குது அதை கொண்டு வந்து நெருப்பில் போடப்பாங்க வல்ல சொல்ல அந்த காலில் ஒருத்தர் அழிச்சிருக்காரு என்னென்னாரு இந்த ஆணவம் படம் இருக்குது அது ரொம்ப என்னைமே இருக்கும் கூடவே இருக்கும் ஆணவம் வந்து என்னைக்குமே இருக்கும் அந்த புத்தி நிலையில் கூட ஆணவம் இருக்கும் தன் செயல இருக்குமா இப்போ அதன் செயல் வச்சு நாம திருநாள் இருக்கும் இப்போ இந்த பெற்ற காலத்தில் இப்போ இந்த உடம்பு காலத்தில் முத்தி காலத்தில் அப்போ ஆணவம் இருக்கும் ஆனால் அந்த ஆணவம் வேலை செய்யாது நம் தயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் தையல் தானே என்று உந்திபரு தன்னையே தன் தான் என்று உந்திப்பரு ஒவ்வொருத்தரும் ஒரு படித்தாங்க சேர்ந்து படிச்சுக்கிட்டோம்னா போட்டோம் அதனால மாயை தனி உதவி பல்வினையை சுப்பு மரம் தாய அமுத்தி அருள்தான் எடுத்து அருள் அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாழ்வியல் ஆன்மாவை தான் அடுத்தல் தான் எந்த கீழே வச்சு ஒரு அமுத்த அந்த ஆனந்த வாழ்க்கை ஆனந்தத்திலேயே இருப்பா ஒன்று மீண்டு வராதட்டா வீட்டை இங்கு வந்து நினைக்கிறது தாராமி பள்ளப்புல குழம்பை சரிதாந்த பாடம் இருக்கு ஓம் காரணியிரு உற்றதனில் நீங்காயெழுத்தே நிறை சுடராம் இந்த தர்மம் இருக்குது ஓங்காரம் அதுதான் நடராஜ பெருமானுக்கு அப்படி அப்படியே அடி மேல வாழைவா திருவாசி ஓம்காரணியல் திருவாசி அதில் ஓம் நமசிவாய நமசிவாயங்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் அதான் நடராஜா இது முன்னால் இருக்கிறது அந்த திருவாசி ஓம்காரணியல் திருவாசி புற்றதனில் நீங்க எழுத்தே நிறை சுடராம் சாமி இதெல்லாம் நீங்கள் தெரியுது ஆங்காரம் அற்றார் அறிவர் அதுக்கு என்ன குவாலி சொன்னார் சிமிரு நான் தான் நான் தான் வரைக்கும் நீ பார்க்கிட்டே இருந்தார் ஆங்காரம் அற்றார் அறிவர் இது என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு உங்க அப்பதான் வந்து கேட்டேன் அணிவில்லை அம்பலத்தான் ஆடல் இது நான் சொன்னது சில்லை நல்லா இருப்பான் ஆடல் இது பெற்றார் திறப்பற்றார் பெண் இந்த நடனத்தினுடைய வணங்கினா பெற்று ஒன்று துண்டில் தான் போயிட்டேன் இது இந்த பதினாலு சாதத்துக்கு உண்மை உறவுகள் இதெல்லாம் தான் முதல்ல படிக்க சொல்லுவாங்க தெரு பையன் ரெண்டு வழியாக இருக்குதுண்ணா அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த நான்கு வழியாக இருக்குது உண்மை உடை பழக்கம் இதெல்லாம் படிக்க தான் எங்கே போகணும் கடைசியாக போகணும் சரியான